ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் நாம் பதினெட்டு புராணங்களை சுருக்கமாக அவைகளில் உள்ள தர்மங்களையும் ஒவ்வொரு புராணங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் முக்கியமாக நமக்கு எடுத்துன்னு காட்டுவதையும் பார்க்குறோம் அதிலே இந்த பதினெட்டு புராணங்கள் மகா புராணங்கள்னு பதினெட்டு நமக்கு வியாசாச்சாரியால் அனுகிரகம் பண்ணுறார் இந்த பதினெட்டு புராணங்களும் வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்கிறது அப்படிங்கிறத நாம் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் வேதம் இல்லாமல் புராணங்கள் தன்னிச்சையாக சில விஷயங்களை காண்பிக்கிறது அப்படின்னு எடுத்துக்க முடியாது வேதம் நமக்கு என்ன தகவல்களை என்னென்ன தர்மங்களை என்னென்ன கட்டுப்பாடுகளை நமக்கு தெரிவிக்கிறதோ அவ்வளவையும் நமக்கு புராணங்கள் விரிவாக காண்பிக்கிறது ஆகையினாலே தான் கூட புராணங்கள் வேதத்தின் பூதக்கண்ணாடி அப்படின்னு காண்பிச்சுருக்க பூதக்கண்ணாடியில் குண்டு ஊசியை பார்த்தால் கடப்பாறையாக தெரியும் அதுபோல் சுருக்கமாக சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிய அளவில் விரிவாக நமக்கு புராணங்கள் காண்பிக்கிறது அதையினாலே புராணங்கள் சொல்கிற பொழுது வேத ஞானத்தை அடிப்படையாக வச்சுண்டு வேத அறிவை அடிப்படையாக கொண்டுதான் புராணங்களுடைய பொருள்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் வேத துணை இல்லாமல் நாம் புராணங்களை தெரிந்து கொள்ள முடியாது அதனால் ரிஷிகள் கூட சொல்கிற பொழுது இத்திஹாச புராணாபியம் வேதம் சமுபிரம்மேத் இத்திஹாசம் புராணங்கள் இவைகளை கொண்டு வேதத்தினுடைய முழு பொருளை நாம் தெரிஞ்சுக்கிறோம் விபேதி அல்பஸ்ருதாத் வேதாது மாமயம் பிரஹரிஷிய வேதங்கள் பயபட்றதான் டாடா இவன் புராணங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறானே இந்த புராணங்கள் சொல்கிற வழியில் வேதமான நம்மை சரியான முறையில் இவன் நம்முடைய அர்த்தங்களை சொல்லணுமே சரியான முறையில் புரிய வைக்கணுமே அப்படின்னு வேதம் பயபடுறது அப்படி சரியான முறையில் நாம் புராணங்களை புரிஞ்சுக்கல்ல வேதம் மாமயம் பிரகரிஷ்ய இவன் சரியானபடி புராணங்களே தெரிஞ்சுக்கல்ல இவன் நம்மை கொன்றுட போகிறான் இவன் ரொம்ப நாள் இருக்கப்படாதே இவனுடைய வாக்கு நீண்ட நாட்கள் பேசக்கூடாதுன்னு வேதம் கவலைப்படுறது என்ன தவறான ஒரு வழியை காற்றவனாக ஆறான் இவன் இருக்கக்கூடாதுன்னு வேதம் கவலைப்படுறது பயப்படுறது அப்படின்னு நமக்கு ரிஷிகள் காண்பிச்சிருக்க ஆகையினாலே புராணங்கள் சொல்பவர்களுக்கு பொறுப்பு மிகவும் அதிகம் பழைய நாளில் புராணங்களில் உள்ள சரித்திரங்களையோ புராணங்களில் உள்ள தர்மங்களையோ மனதில் வாங்கி சொல்வதுங்கிறது கிடையாது பழைய நாளில் புஸ்தகத்தையும் வச்சுட்டு வியாசருடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி சொல்லி அது அப்படியே தமிழில் சொல்கிறது அப்படின்னு இருந்தது ஏன்னா வேதம் சொல்கிறது போல தான் புராணங்கள் சொல்கிறது வேதம் சொல்கிறோன்னா நமக்கு குரு அந்த வேதத்தை எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அதை அப்படியே சொல்கிறோம் அதை நம் மனதிற்கு வாங்கி கொண்டு நமக்கு புரிந்த அளவில் மாற்றி சொல்கிறதுங்கிறது வேதத்தில் எப்படி கிடையாதோ அதே தான் புராணங்கள் சொல்கிற போது அந்த வியாசர் என்ன வார்த்தையினால் என்ன சரித்திரத்தை எப்படி கண் காண்பிச்சிருக்காரோ அதை அப்படியே சொல்கிறது அப்படின்னு பழைய நாளில் இருந்தது அதற்காகத்தான் கிராமங்களில் பார்த்தோமானால் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் பஜன மட்டம் ஆஸ்திக மடம் சமாஜங்கள் அப்படின்னு ஏற்படுத்தினான் அவைகளில் என்ன பண்ணுறதுன்னா மாதா மாதம் அவ்வப்பொழுதும் வித்வான்களை அழைச்சி புராண புஸ்தகம் வாங்கி கொடுத்தோ ஒவ்வொரு ஸ்லோகமாக வாசித்து அதை அப்படியே தமிழில் சொல்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது அதுதான் மிக மிக உயர்ந்த வழக்கம் ஏன்னா புராணங்கள் சொல்கிற விஷயங்களை மனதிலே வாங்கி கொண்டு நம்மால் சொல்ல இயலாது ஒன்றும் ரெண்டாவது ஒரு புராணத்தை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே சொல்கிறதுதும் முடியாது நிறைய தர்மங்கள் கொட்டி கடக்கு புராணங்களில் அதை தமிழில் அதை அப்படியே வாசித்து அதை அப்படியே தமிழில் சொல்கிறதுங்கிறது சாத்தியமே ஒழிய அதை மாற்றி அப்படியே சரித்திரம் மட்டுமாக எடுத்து அப்படி நம்மால் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அதுதான் பழைய நாளில் அப்படி வழக்கங்கள் இருந்தது எத்தனை நாள் தங்க முடியும் பத்து நாள் பதினைந்து நாள் தங்க முடியும்னா பதினைந்து அவர் ஒவ்வொரு ஸ்லோகமாக வாசித்து அதை அப்படியே சொல்லுவார் அதை நாம் தமிழாக்கமாக பண்ணுற பொழுது அப்படியே தமிழாக்கமாக செய்ய முடியாது ஏன்னால் எப்படி ஒவ்வொரு வித்தியும் தனியாக பாரிபாஷிக்க பதங்கள்னு இருக்கோ அதுபோல் புராணங்கள்லேயும் பாரிபாஷிக்க பதங்கள் இருக்குது பாரிபாஷிக்க பதம் அப்படின்னா இங்கிலீஷில் டெக்னிக்கல் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம் அந்த வித்தியைக்கின்னு உள்ள சில சுருக்கமான வார்த்தைகள் அது புராணங்கள்ல நிறைய இருக்கு அந்த டெக்னிக்கல் வேர்டுக்கெல்லாம் சரியான முறையில் நாம் அர்த்தம் புரிந்து கொண்டு சொல்லணும் அதனுடைய அர்த்தத்தை நாம் சரியாமல் சரியாக புரிந்து கொள்ளாததுனால்தான் நிறையா தகவல்களை மாற்றி சொல்லவும் தப்பான ஒரு வழிமுறையை காண்பிக்கதுமாக இந்த நாளில் அமைஞ்சு போயிடுச்சு அதனாலே புராணங்களை மிகவும் ஜாகிரதையாக சொல்லணும் வியாசர் எப்படி காண்பிச்சிருக்காரோ அதை அப்படியே சொல்லணும் அப்படி நாம் ஒவ்வொரு புராணங்களாக பார்க்கக்கூடிய வரிசையில் பிரம்மபுராணத்தை பற்றி பார்க்க போகிறோம் பிரம்மபுராணங்கிறது ரொம்ப முக்கியமான புராணம் பிரம்மபுராணத்தில் பத்தாயிரம் ஸ்லோகம் இருக்குது இந்த நாளில் நிறைய திருத்தி அமைக்கப்பட்ட புராணங்களில் பிரம்மபுராணமும் ஒன்று அந்த பிரம்மபுராணத்திலே முதல்ல பூகோள வர்ணனைன்னு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய இந்த பிரம்மஸ்வரூபத்தினடு பிரம்மஸ்வரூபத்திலிருந்து எப்படி இந்த உலகமானது சிருஷ்டிக்கப்பட்டது எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்ன காரணத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு இந்த உலகம் அப்படிங்கிறத பிரம்ம புராணம் விரிவாக நமக்கு காண்பிக்கிறது இதற்கு பிரம்மபுராணம்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா பிரம்மா தக்ஷனுக்கு உபதேசம் பண்ணினார் இந்த புராணத்தை ஆகையினால் இதற்கு பிரம்மம்னு பெயர் பிரம்மாவுனாலேயே தக்ஷனுக்கு சொல்லப்பட்ட புராணம் மேலும் இதில் நவகிரகங்களுடைய தகவல்கள் நிறைய அடங்கியிருக்கு நவகிரகங்களுக்கு அவரவர்களுக்கு பத்னிகள் யார் அவரவர்களுடைய குழந்தைகள் யார் அவர்களை எப்படி நாம் பூஜை செய்வது அந்த நவகிரக தீர்த்தங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு விரிவாக இந்த புராணம் நமக்கு காண்பிக்கிறது கோணார்கம் என்கிற தீர்த்தத்தினுடைய பெருமையை நிறைய காண்பிக்கிறது இந்த பிரம்மபுராணம் இந்த பிரம்மபுராணத்தில் சாங்கிய சாஸ்திரமும் யோகசாஸ்திரம் இவைகளுடைய சித்தாந்தங்களையும் இவைகளுடைய தகவல்களையும் நிறைய நமக்கு இந்த பிரம்மபுராணம் காண்பிக்கிறது இந்த பிரம்மபுராணம் மகாபாரதத்தை ஒட்டி நிறைய சரித்திரங்களை சொல்கிறது மகாபாரதத்தில் சாந்தி பர்வான்னு ஒரு பகுதி அந்த சாந்தி பர்வாவில் வரக்கூடியதான நிறைய அத்தியாயங்கள் இந்த பிரம்மபுராணத்திலேயும் இருக்குது ஆக பிர மகாபாரதத்தை ஒட்டி இந்த இந்த தகவல்களை கருவாக கொண்டு நிறைய விஷயங்களை நமக்கு காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்